ியை தேன்மி முத்துக்குமர சுவா அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வனமுடன் கோவில் குளத்தில் விழும் மழை தீர்த்தமாகிறது சாலையில் விழும் மழை அசுத்தமாகிறது அதுபோல்தான் நாம் சேரும் இடத்தை பொறுத்தே நமது தரமும் உள்ளது வாழ்க்கையில் சாதனை படைத்தேன் என்பதை விட யாரையும் வேதனைப்படுத்தவில்லை என்பதே சிறந்தது அதுபோல் அழகு என்பது முகத்தில் மட்டும் இல்லை பல நேரங்களில் மனதில் உள்ளது சில நேரங்களில் வார்த்தைகளில் முயற்சி தன்னம்பிக்கை இரண்டும் இல்லாதவன் உலகில் வாழ முடியாது முயற்சிக்காமல் எதையும் செய்ய முடியாது வாணவில் தோன்றும் போது வானம் அழகாவதை போல் நம்பிக்கை தோன்றும்போது நமது வாழ்க்கையும் அழகாகிறது கிடைத்ததை நினைத்தபடி வாழ தயாராகிவிட்டால் நினைத்தது போல் வாழ்க்கை அமையவில்லை என்ற ஏக்கமே இல்லாமல் போய்விடும் இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன் கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி தெரிந்து சிரிப்பவன் நடிகன் தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன் ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன் உட்கார்த்து சிரிப்பவன் சோம்பேறி உழைப்பில் உயர் சிரிப்பவன் உயர்ந்த மனிதன் ஆ உழைப்பில் சிரிப்பவன் உயர்ந்த மனிதன் மனம் போனபடி தெரியக்கூடாது சிறுவயது முதலே நல்ல பண்புகளை கடைபிடித்து குறிக்கோளை உடையவர்களாக நல்லவர்களாக வல்லவர்களாக வளர வேண்டும் அதே போல் வாழவும் வேண்டும் குறிக்கோள் மற்றவரை பாதிக்காமல் சரியானதாக இருக்க வேண்டும் தன்னை போலவே பிறரையும் நேசிக்க வேண்டும் மனம்போனபடி திரிந்து அல்லல் படும் சிறுவனின் கதையை பார்ப்போம் மூங்கில் தோப்பு ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்த தன் தகப்பனுக்கு மனம்போன போக்கன் என்ற சிறுவன் கஞ்சி கொண்டு போய்கொண்டிருந்தான் மதிய வேலை வெப்பத்தினாலும் களைப்பினும் பசி எடுத்தது சிறுவனுக்கு கொண்டு போன கஞ்சியை பாதியிலேயே உட்கார்ந்து குடித்துவிட்டு மீதியை தன் தகப்பனுக்கு எடுத்து சென்றான் தகப்பனுக்கு கஞ்சி போதவில்லை அதனால் சிறுவனை அவன் அடித்து விட்டான் சிறுவன் பொறுமையுடன் தாண்டி கொண்டு அங்கு நின்று கொண்டிருந்தான் பக்கத்தில் இருந்த ஆற்றின் அழகை பார்த்து கொண்டிருந்த அவன் அப்பா அடித்ததையும் லட்சியம் செய்யாமல் அப்பாவிடம் அப்பா அப்பா இந்த ஆறு எங்கு போகிறது என்று கேட்டான் தகப்பனோ கோபத்துடன் இருந்தான் அவனுக்கு வந்த கோபத்திற்கு அளவே இல்லை உன் நடு வீட்டிற்கு போகிறது என்றான் கோபமாக அதுவும் நிச்சயம்தான் பையன் எண்ணிக்கொண்ட சற்று கோபம் திந்த பின் தான் வெட்டி வைத்திருந்த விறகையெல்லாம் ஒன்றாக சேர்த்து கட்டி சிறுவன் தலை மீது வைத்து வீட்டிற்கு நீ எடுத்து போ என்று கட்டளையிட்டான் சிறுவன் தன் தந்தை கூறியதற்கு மறுமொழி எதுவும் பேசாமல் தலையில் வைத்துக் புத்திசாலித்தனமாக வீசினான் உடன் அவனது தகப்பன் கோபத்துடன் ஏண்டாபடி செய்தா என்று கேட்டார் சிறிதம் தயங்காத அந்த சிறுவன் நடு வீட்டிற்கு சிரமம் இல்லாமல் எடுத்து போவதற்காகத்தான் பா என்று கூறினான் தகப்பனுக்கு எரியிற தீல எண்ணெயை ஊற்றியது போல இருந்தது அவன் கோபத்தை மேலும் அதிகப்படுத்தியது அதனால் அவன் சிறுவனை நன்கு அடித்து ஆற்றிலே தள்ளிவிட்டான் சிறுவனும் அந்த ஆற்றின் ஓட்டத்தின் இசையின்படி உருண்டு போய்க் கொண்டே இருந்தான் தன்னை யாராவது வந்து காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் அஞ்சாள் வேலைக்காரன் ஓரள் திண்டிக்காரன் ஆத்திலே போறான் ஆத்திலே போறான் எடுப்பாருண்டோ பிடிப்பாருண்டோ என்று கூவிக்கொண்டே போய்கொண்டே இருந்தான் இதை கண்ட ஒரு தோட்டக்காரன் சிறுவன் பால் கொண்டு இவன் ஐந்து ஆள் வேலை செய்யக்கூடியவனாம் ஒரு ஆள் உணவுதான் சாப்பிடுவான் போல் இருக்கிறது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரன் கிடைப்பது அரிது என்று நினைத்து அச்சிறுவனை ஆற்றிலிருந்து தூக்கினான் வெளியே வந்தவுடன் உன் பெயர் என்ன என்னிடம் வேலை செய்கிறாயா என்று தோட்டக்காரன் சிறுவனை பார்த்து கேட்டான் சிறுவனும் என் பெயர் தோலி இருக்க சுலைவிலிங்கி என்று கூறினான் அப்படியா சரி நீ அப்படியே இரு தோல் இருக்க சுலைவிலிங்கி என்ற தோட்டக்காரன் மனம் போன காவல் காக்கும்படி சொல்லிவிட்டு வீட்டுக்கு சென்றான் தோட்டக்காரன் சென்றவுடன் ஒரு குலையில் உள்ள அனைத்து பழங்களையும் ஒன்று விடாது தோலை மட்டும் குளையிலேயே வைத்து விட்டு பழத்தை மட்டும் தின்றுவிட்டு பேசாமல் அமைதியாக இருந்தான் அங்கிருந்து வந்த தோட்டக்காரன் மருந்திற்கு கூட இந்த குலையில் பழம் இல்லையே என்பதை பார்த்து மிகவும் கோபம் வந்தது அவனுக்கு என்னடா தோல் இருக்க சொல்லிவிழிங்கி காவல் இருந்து நாசமாய் போனாய் யாரடா இப்படி செய்தது என்று கத்தினான் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் யாராவது இங்கு வந்து திருட முடியுமா இந்த மாதிரி நான் செஞ்சேன் நான் செஞ்சதுக்கு ஏன் நீங்க இப்படி கோபப்படுறீங்க என்று ஒன்று மரியாதை சிறுவன் போல கேட்டான் தோட்டக்காரன் நடந்தவற்றை கேட்டு மிகவும் கோபத்துடன் அவனை அடித்து ஆற்றிலேயே தள்ளிவிட்டான் மறுபடியும் ஆத்துல போறான் எடுப்பாருண்டோ இடிப்பாருண்டோ என்று கூவிக்கொண்டே சென்று கொண்டிருந்தான் அங்கு வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு குடியானவன் அந்த சத்தத்தை கேட்டு அவனை தூக்கி காப்பாற்றினான் உன் பெயர் என்ன பெயர் போர் சுட்டு பொக்கி உங்களக்கு எந்த தடையும் என்று கூறினான் இதை கேட்ட குடியானவன் இதுவரை இந்த மாதிரி ஒரு வேலைக்காரன் கூட கிடைத்ததில்லை என்ற மகிழ்ச்சியில் இரவு முழுவதும் இதுவரையும் மூடாத கண்களை மூடி கலக்கம் தூங்கினான் சிறுவன் குளிர் பக்கத்தில் இருந்த சிக்கி தட்டி நெற்போரில் தீ மூட்டி குளிர் காய்ந்தான் இடையே பொறிந்த நெற்பொறிகளை உண்டு கழனியை காவல் காத்துக் கொண்டிருந்தான் புலர்ந்தது குானவன் எழுந்து பார்த்தான் இவன் போரை எரித்து குளிர் காய்ந்த பார்த்து மிகவும் கோபம் கொண்டான் என்னடா செய்தாய் என்று கேட்டான் சிறுவனும் ஒன்றுமில்லையே நான் உங்களிடம் சொல்லியபடியேதான் செய்தேன் தவறு ஒன்றுமில்லையே போர் சுட்டு என்பதை என் பெயரே தெரிவிக்கவில்லையா என்று சிரித்துக் கேட்டான் பண்ணையின் சொந்தக்காரனுக்கு மிகவும் கோபம் வந்தது அவனை மனம் போனபடியெல்லாம் அடித்து வேலைக்காரன் ஓராள் திண்டிக்காரன் ஆத்துல போறான் ஆத்துல போறான் எடுப்பாருண்டோ இடிப்பாருண்டோ என்று இறைந்து கொண்டே உருண்டு சென்று கொண்டிருந்தான் ஆற்றின் கரையில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சலவை தொழிலாளி இவனை தனக்கு வேலையாளாக அடைய விரும்பி அவனை வெளியே தூக்கினார் உன் பெயர் என்ன என்று கேட்டான் செலவை தொழிலாளி என் பெயர் போனான் என்றான் சிறுவன் அப்படியானால் அடைய போனான் என்னிடம் வேலை செய்கிறாயா என்று கேட்டான் ஆகா செய்கிறேன் என்றான் சிறுவன் இப்படியே பேசி கொண்டிருக்கும் துணி மூட்டையை எடுத்துக்கொண்டு போனான் தன் போனான் தலவையாளனும் போனான் போனான் என்று புலம்பிக் கொண்டிருந்தான் இவனை யார் என்ன கேட்டாலும் போனான் என்பானை தவிர வேறு அவர்களுக்கு கிடைக்கவில்லை கடைசியாக அவனால் அழமுடியாது நடந்ததையெல்லாம் கூறினான் பிறகு ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தேடி ஒருவாறாக அவனை பிடித்தார்கள் மணம் போன போக்கனை பிடித்து வைத்து அரசன் முன் விட்டார்கள் அந்த மேல்லைவரும் குற்றம் சாட்டினார் பார்த்து உன் தக்கெல்லாம் விளங்கிவிட்டது உன்னை அரசர் சிறையிட போகிறார் என்றான் எல்லோருடனும் நான் உடன்படிக்கையின்படிதான் வேலையில் அமர்ந்தேன் தெரியுமா வாழைப்பழ தோட்டத்து சொந்தக்காரர் வேலையில் இருப்பால் தோல் இருக்க சுலை ஒழுங்கி என்றார் அதே போல் பண்ணைக்குடையவரும் காவலிரப்பா போர் சுட்டு பொறி பொறிக்கி என்ற போல் சலவை தொழிலாளியும் அஹா போனான் என்றார். இதெல்லாம் அவர்களே இதை சொல்லுவார்கள் விசாரித்தால் கூறினான் மனம் போன போக்கன் அதனால் நான் குற்றம் வற்றவன் என்றும் கூறினான் அரசன் அவர்களை நோக்கி நீங்கள் அவ்விதம் நீங்கள் சொல்லியது உண்டா என்று கேட்டார் இதன் நுணுக்கத்தை உணராத அவர்கள் எல்லாம் ஆமாம் அப்படித்தான் கூப்பிட்டு இருக்க சொன்னோம் என்று பதிலளித்தார்கள் இதை அந்த சபையில் இருந்தவர்கள் எல்லோருமே கொள்ளிரித்தனர் சிரிக்க முடியாத ஊர் தலைவனும் சேர்ந்து சிரித்தான் பின் மனம் போன போக்கான் என்ற அந்த சிறுவன் தன் வழியே சென்றான் ஒரு சிறுவன் தன் சாமர்த்தியத்தால் ஒவ்வொரு இடத்திலும் உதைவாகிக் கொண்டு தான் விரும்பியதை எடுத்துக் கொள்வதும் அதை கேட்கும் அனைவரும் கொள்ளந்து சிரிக்கும்படியாக செய்ததையும் அறியும் போது நமக்கும் சிரிப்பு வருகிறதல்லவா சிரிக்க தெரிந்தவன் மனிதன் மட்டுமே வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு சிரிப்பு மிகவும் தேவை சிரித்து வாழ்வோம் சிறக்க வாழ்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடைத்தவர் தேன்மொழி முத்துக்குமாரசுவாமி